நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்களால் மேலும் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது பால் காசரி செய்ய தேவையான பொருட்கள் பால் அரை லிட்டர் ரவை ஒரு கப் சர்க்கரை ஒன்றரை கப் குங்குமப்பூ சிறிதளவு ஏலக்காய் தூள் கால் ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் முந்திரி தேவையான அளவு திராட்சை தேவையான அளவு செய்முறை முதல்ல ஸ்டவை துவச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் பால் ஊற்றி கொதிக்க விடுவோம் அந்த பால்லேயே குங்கும பூவும் கலந்துருவோம் நல்லா பால் கொதிக்கட்டும் இன்னொரு ஸ்டவ் பார்த்த வச்சுட்டு வானல் வச்சுருவோம் வானல் காய்ஞ்சதும் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிடுவோம் நெய் உரிக்கினதும் ரவையை போட்டு அதில் வறுத்துக்கலாம் நல்ல ரவையை வறுத்துட்டோம் இந்த பால் கொதிச்சிடுச்சுன்னா அதை எடுத்து இந்த ரவையில் கொட்டி கலருவோம் ரவை வந்து பால்லையே வேகணும் நல்லா வேக விடுவோம் ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு வானல் வச்சுருவோம் வானல் காய்ஞ்சதும் நெய் ஒரு ஸ்பூன் விட்டு நெய் உருகினதும் முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்து வச்சிடலாம் இந்த ரவை நல்லா வெந்து வந்து உடனே சர்க்கரையே கலந்துருவோம் சர்க்கரையை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ரவை மிக்ஸ் ஆகிட்டோன்னே ஏலக்காய் தூள் கலந்துடலாம் அல்வா பதத்துக்கு வந்தோடனே இந்த முந்திரி திராட்சை அதில் எடுத்து கொட்டி கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா சூப்பராக டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி பால் கேசரி தயார் இது நார்த்தில் ஸ்பெஷல் அங்கெல்லாம் வந்து ட்யூஸ்டேஸில் பண்ணுவாங்க